السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونأعوذ بالله من سرور أنفسنا ومن سيئة عمالنا ما يخذي الله فلا أمضي إلا الله وما يبير فلا حالي الله وأشهد أن لا إله إلا الله أحته لا شريك لها وأشهد أن محمد العبد هو رسوله அல்லாஹு அலா முஹம் அலா அலி முஹமதின் அலமதுல்ல கடந்த அமர்வுல மூத்த ஆயுத்தத்துல சகாபாக்கள் ஒரு இடத்துல கூடி ஆலோசனை செஞ்சாங்க என்ன பண்ணலாம் மிகப்பெரிய படையாக இருக்குது நம்மளோட பல நூறு மடங்கு சக்தி வாய்ந்த படையாக இருக்குது எண்ணிக்கையிலும் ஆயுதத்திலையும் இப்ப எந்த இடத்துல இருந்து அவங்க மஷூரா பண்றாங்கன்னு சொன்னா மகான் அப்படிங்கிற இடம் இது வந்து ஜோடான்ல இருக்கக்கூடிய கரண்ட்லி இப்ப ஜோடான்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து மஷூரா பண்ணி அப்புறம் முன்னோக்கி எவ்வளவு படை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அல்லாவுடைய பாதையில வீரமரணம் அடைவதே நமக்கு சிறந்தது அதை எதிர்பார்த்து தானே நம்ம வந்தோம் நம்ம அதை எதிர்பார்த்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மஷூரா பண்ணி கிளம்புறாங்க அபுரையாது அவரே விவரிக்கிறார் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த ரோமர்களுடைய படை அவங்க வந்து இவங்க மாதிரி உன்றத்துக்கு உணவே இல்லை சரியான முறையில் ஆயுதமும் இல்ல அந்த அவர்கள் ரொம்ப நலிடைந்த நிலையில இருந்தாங்க அவங்க ஆர்மிக்கு வளர்க்கிறவங்க போரிடறதுக்காகவே அவங்களுக்கு தனியாக அரசாங்கம் வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஒரு லட்சம் பேரு ஒரு லட்சம் அரபுகள் கிறிஸ்துவேர் அவங்க அதுவும் அவங்க பட்டு ஆடை எல்லாருமே பட்டு ஆடை நல்ல இசை கருவிகள்லாம் வச்சுட்டு பயமுறுத்துற அளவுக்கு இவர்களை முஸ்லீம்களை பயமுறுத்துற அளவுக்கு இசை கருவிகள் அவர்களுடைய ஆயுதம் எல்லாத்தையுமே பார்த்து இவர் என்னன்னா பயந்துட்டாரு அபுகுரான பார்த்து இவங்களோட நம்ம போர் விட போரிட போறோம் நிஜமாவே இவங்களோட போரிட போறமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அபுர சொல்றாரு எனக்கு மின்னல பார்த்தா கண்ணு அப்படியே நின்றுக்குள்ள அந்த மாதிரி நான் பயந்துட்டேன் அப்படிங்கிற அப்பேற்பட்ட படை அப்பேற்பட்ட படைய பார்த்து இந்த சஹாபிட்டு சாபித் போறோமா அப்படின்னு அந்த சகாபி சாபித் ஆரம்பத்திலிருந்து இஸ்லாமத்திற்காக தியாகம் செய்து வந்த சஹாபி பத்ரல கலந்து கொண்ட சஹாபி இவர் சொல்றாரு நீங்க பத்ரெல்லாம் அல்லாவுடைய உதவியை பார்த்தது இல்ல பத்ர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறாரு பத்ரிலா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அல்லா தலா மலக்குமார்களை இறக்கி வச்சு ஜிபுர் இஸ்லாம் தலைமையில மலக்குமார்களை இறக்கி வச்சு அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இவர்களுடைய படையை விட மூணு மடங்கு அவங்களுடைய படையை இருந்துச்சு இங்க பல மடங்கு அதிகமா இருக்கு அது அடுத்த விஷயம் இருந்தாலும் அல்லா நாடினா அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய உதவி கிடைச்சிருக்கு சொன்னா அது முழு உலகம் திரண்டாலும் இஸ்லாமிய படை தான் வெல்லும் அந்த தைரியத்தை வந்து சாபித் பின் அர்க்கம் ரஜி கொடுக்குறாங்க அப்ப ஒரு ரதிக்லான் மேலும் அல்லாவும் சொல்றான் குரான்ல அல்லா சொல்லி காட்டுறான் பத்ரயுத்தத்தில் நீங்க அவங்கள வெட்டினீங்களே அது நீங்க வெட்டல அல்லாதான் வெட்டினா நீங்க அம்பு எய்தீங்களே நீங்க எயல அல்லாவதான் அது எய்தான் அல்லாதான் அவர்களை கொன்றான் அப்படிங்களாம் அல்லாவோட உதவி இருக்குன்னு சொன்னா நாம எப்படி அதனால வெற்றி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்ப அதன் பிறகு ஒரு தொடர்து முன்னாடியே சொல்லி இருந்தாங்க ஹாரிஸ் ஆர் ரதியுல்லோ அவர் மரணம் ஆகிட்டா அடுத்து ஜாபிர் பின் அப்தி ரதியுல்லானுவோ அவரும் சகீதாயிட்டா அப்துல்லா பின் ரவா ரதியானுவோ அவரும் சகிதாயிட்டா உங்களுக்குள்ள நீங்க ஒரு அமீர தேர் தேர்ந்தெடுத்துக் சொல்லி அமைச்சாங்க இப்ப முதலாவது சயிது பின் ஹாரிஸ் ஆர் ரதியுல்லானோ அவருடைய கையில கொடி இருக்கு இவரு அமீராக இருந்து இரண்டு லட்சம் நபர்கள் இருக்கக்கூடிய அந்த படையில ஊடுருவி போறாங்க எந்த அளவுக்கு ஊடுருப்பாங்க முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்க எதிர்த்து தாக்கி தாக்குதல் நடத்திக்கொண்டே முன்னேறி எந்த அளவு அவர்கள் அவர்களுடைய உடல்ல எந்த பகுதியும் மிஞ்சி இல்லாத அளவுக்கு சகிதா வெட்டு துண்டு துண்டா எதுவுமே எடுக்கல அந்த அளவுக்கு அவருடைய உடல் சல்லடையாக ஆக்கப்படுற அளவுக்கு அவர் வெட்டப்பட்டு சகிதாக்கப்படுறார் அதன் பிறகு என்ன ஆகுது கொடி வந்து ஜாபர்பின் அபுதாலை இவருடைய கைக்கு வருது இவர் என்ன பண்றாரு நம்ம இங்க கவனத்துல கொள்ள வேண்டியது அப்பதான் இவரு அபிசீனியால இருந்து வராரு நம்ம சென்ற தான் பார்த்தோம் ஐபர் அந்த இறுதி நேரத்துலதான் அபிசேனியாவுல இருந்து வராரு மக்காவில் ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியால போய் அங்க சிரமப்பட்டு அங்க இருந்து இங்க வந்து நபிசலால் ஓகே கொஞ்ச நாள் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் படிக்கட்டும் அங்க அபிசீனியாவுடைய சூழலில் இருந்தாங்க இங்க வகையுடைய சூழலில் இங்க இருக்கட்டும் அப்படின்னு நபிசுல்லம் முதலாவது அதுவும் நினைக்கிற நபிசுல்ல தந்தையுடைய சகோதரருடைய மகன் விருப்பமா இருந்தாங்க அனுப்பப்படுறாரு அப்ப என்ன ஆகுது இவருக்கு கொடி வருது அடுத்ததாக இஸ்லாமிய குடி இவருக்கு பிறகு வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா இவரும் வந்து போய் கொண்டிருக்கும் போது குதிரை வந்து முன்னேறாம குதிரை தடையா இருக்கு இவரு முன்னேறது இப்ப என்ன பண்றாரு குதிரையை வெட்டிடுறாரு குதிரை இறந்துருது குதிரையை விட்டு அதுக்கப்புறம் இறங்கி நடந்து போய் போரிடுறாரு அப்ப இந்த இடத்தை குறிப்பிட்டு ஒரு பிக்கு எடுக்கிறாங்க இமாம்கள் குறிப்பாக உணவு பொதுவாக உணவு கல்லாம வேற எந்த உயிரும் நம்ம கொள்ளக்கூடாது இது போன்ற சூழலில் நாம வந்து விலங்குகளை கொள்ளலாம் அப்படின்னு இமாம் அபுகணி பராமரி குறிப்பிட்டு கேட்டுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அதன் பிறகு இவர் முன்னேறி செல்றாரு முன்னேறி செல்லும் போது இவருடைய வலதுகள் வெட்டப்படுது வலது கை போய் வெட்ட உடனே இடது கையில கொடிய பிடிச்சுக்கிறாரு கொடிய பிடிச்சிட்டு முன்னேறி கொண்டு போறாரு இடது கைய வெட்டப்படுது இடது கைய வெட்டின பிறகு இருக்கிற கையில மீறி இருக்கிறதையும் நெஞ்சு நடுவுரையும் வச்சு கொடியை பிடிச்சிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கிறார் அப்புறம் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவரும் வந்து சல்லடையாக வெட்டப்பட்டு சகிதாக்கப்படுறார் இவரை இந்த சஹாபியை இப்பமர் ரத்தியுல்லான் அறிவிக்கிறார் சஹிப் புகார் வந்து அவங்க என்ன சொல்றாங்க இரண்டு ரெக்கை கொடுக்கப்பட்டவரும் சொல்லிக் காட்டுறாங்க அல்லாஹால ரெக்கைகளை கொடுத்து சொர்க்கத்தில் பறக்க விட்டு இருக்கா அப்படின்னு இவ்வளவு ரதியுல்லான்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் அவர் அப்ப எவ்வளவு தியாகம் செய்து கையும் இழந்து நெஞ்சும் நெஞ்சில பிடிச்சிட்டு போறாங்க சல்லடாக சகிதாக்கப்படுறாங்க அடுத்தது அதற்கு பிறகு குடி வந்து அப்துல்லா ரவாகா ரதியுல்லான் இவங்க வந்து இவங்களுக்கு கொடி வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசியில் இருக்கிறாங்க அம்மளி தும்மலியான அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு பசியில கறி தூண்ட சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கும் போது இவரு இவருக்கான அழைப்பு வரும்போது இவ்வளவு முக்கியமான நேரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறியா நீ அப்படின்னு அவர் அவரையே திட்டிட்டு துன்யா மேல உனக்கு அவ்வளவு விருப்பு விருப்பம் வந்துருச்சா சகிதாவதோட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த கறியையும் கீழே தூக்கி போட்டுட்டு கொடியை வாங்கிட்டு முன்னேறி செல்றாரு முன்னேறி சொல்லக்கூடிய மாட்டி அங்கு சஹிதாக்கப்படுறாரு அப்துல்லா பின் ரவாஹா ரதில்லானு சகிதாக்கப்படுறாங்க அடுத்து வந்து அடுத்து யாரும் அமீராக நியமிக்கிறது அப்படின்னு அங்க ஆலோசனை பண்ணும்போது சாபிஜ் பின் அர்கம் ரதியுல்லானும் என்ன பண்றாங்க அந்த பொடி அவருடைய கைக்கு வருது அப்ப அங்கு மசூரா பண்ணி யார வந்து அடுத்து அமீராக ஆக்குறது அப்படிங்கும் போது எல்லாரும் ஒப்புதல் படி காலி வழிகிறது இஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வராரு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப அவருடைய கையில குடியுரிமை நபிசுல்லாவாசுக்கு இங்க போரு நடக்க நடக்க ஜிபுரி வாயிலாக அங்க வகை எல்லாம் அறிவித்து கொடுத்து அறிவித்துக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இப்ப நபிசுல்லாவாசன் சொல்றாங்க முதலாவதாக சைது ரீ சீதாக்கப்பட்டது பிரகம் சைது வந்து சகிதாக்கப்பட்டார் அப்படிங்கிற அப்டேட் சஹாபாக்களுக்கு இரண்டாவதாக ஜாபிர் ரதி சகிதாக்கப்பட்டார் சொல்றாங்க அடுத்து அப்துல்லாத்தின் ரவஹா ரதிலானும் சகிதாக்கப்பட்டாங்க இப்ப கொடி அல்லாவுடைய வாளின் கையில இருக்கு அப்படிங்கிறாங்க சைஃபுல்லா இவருடைய பட்டப்பேர் காலிஜின் வலிது ரதில்லானுடைய பட்டப்பேர் ஷைஃபுல்லா அல்லாவுடைய வால் எந்த சொன்னா இவருடைய படை முன்னேறிட்டே போகுது இவருக்கு தோல்வியே இல்ல அப்படிங்கறத பார்த்து உமரது இல்லானு நீ இன்மேட்டு போனா இது ஹீரோஷிப் மாதிரி அதாவது இவரு மேல அல்லாவுடைய உதவியை கொண்டுதான் படை ஜெயிக்குது இவர் மேல போக்கஸ் ஆயிருந்து சொல்லிட்டு அவனுடைய பதவியே நீக்கு நீ வீட்டில வந்து உட்கார்னு உமரது இல்லானு உட்கார அவனுடைய காலத்துல இஸ்லாம் இஸ்லாம் வந்து உமரது இல்லானு காலத்துல மூணுல ஒரு பகுதி ஆட்சி செஞ்சிச்சு அதுல முக்கியமான அமீராக இருந்தவர் இவர் அதே போல கிறிஸ்தவ படையில எந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி பரவச்சுன்னு சொன்னா உமரது இல்லான காலத்துல இம்மா வாக்கி திராம துணா புத்தகத்துல புத்தகத்து கித்தாப்ல வருது கிறிஸ்தவர்கள் வந்து இவருடத்துல உங்களுக்கு சொர்க்கத்திலிருந்து வந்த வாழ் இருக்காமல அதனாலதான் நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்களாம்ல அப்படியா அப்படின்னு வந்து கேட்டு காலித்குள்ளான் வந்து கேட்டாங்க அந்த அளவு இவர் வெற்றிக்கு மட்டும் ஒ நாள் ஒது வாள்கள் உடைய அளவுக்கு எதிரிகளை வெட்டி கொண்டேன் ரெண்டு லட்சம் பேர் இவர் ஒரே ஆள் மட்டும் ஒரே நாளில் ஒன்பது வாள்கள் வந்து என்னுடைய கையிலிருந்து உடைஞ்சது அதன் பிறகு ஒரு ஸ்ட்ராங்கான வாழ் இருந்துச்சு அதுதான் கடைசி வருகை இருந்துச்சு அவ்வளவு வீர தீரமாக பயப்படாம போரிட்டாங்க அமீராக இருந்தப்ப ஒரு யுக்தியை பயன்படுத்தினா என்ன பண்றாங்க பகல் போறாங்க ரெண்டு சைடு அப்ப நைட் என்ன பண்றாங்க அணித்து அப்ப முஸ்லிம்கள்டு வருது போல உதவிக்கு வந்து வந்து போல தகவல் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் உள்ளத்துல நடுக்க வந்துருச்சு இவங்க மூவாயிரம் பேர் இருந்துகிட்டு ரெண்டு லட்சம் பேர்த்த எதிர்க்கிறதுக்கு இந்தளவு துணிவாங்கன்னு சொன்னா இன்னும் முஸ்லீம்கிட்ட படை வருது ஒன்பது வாழ குடைச்சேன் ஒவ்வொரு முஸ்லீமும் அப்ப இவர்கள் இந்த மாதிரி வரிசையை மாத்தி மாத்தி நிக்கும்போது புது ஆளுங்களை மாத்தி மாத்தி நிக்கும்போது புது படை வருது போல பாக்காத முகமா இருக்கே முஸ்லீம்க்கு முஸ்லீம்கள்ட்ட வந்து மதினால இருந்து படை வருது போல பயந்து பின்வாங்கறதுக்கான முன்னெடுப்ப எடுத்துட்டோம்கள் ரெண்டு லட்சம் பேர் இருந்தும் அப்ப அவர்கள் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சோன்ன காலிது பின் வழிதான் வந்து வெற்றிகரமாக இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி அங்கு படையை பின்னாடி கூட்டிட்டு மதினாவுக்கு வந்துடுறாங்க இவங்களுடைய படையும் பின்னாடி போயிருக்கு ஆனா இவர்களுக்கு வந்து பயம் சரியான பயம் ரோமர்களுக்கு பயம் அவங்களுக்குள்ள பற்றி மூவாயிரம் பேர் இருந்துகிட்டு இந்தளவு நம்மளை வந்து தாக்க வராங்களே நம்மளுடைய ரெப்யூடேஷன் நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சும் வெறும் மூவாயிரம் பேர் நம்மளை வந்து தாக்கம் வந்தோம் நம்மளால தாக்குப்பிடிக்க முடியலேங்குற அளவுக்கு அவர்கள் உள்ளத்துல பயம் இமாம் புகாரி நாமத்தில் சொல்லிக் காட்டுறாரு இதுதான் ரோமர்களுடைய கோட்டையை திறப்பதற்கான முதல் படியாக இருந்தது அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க ரோமர்கள் வந்து ஏதோ சாதாரணம் இங்க இருக்க குறைசிகள் மாதிரியோ தாயு தாயுப் நகரத்து அரபுகள் மாதிரியோ எமன் நாட்டை சார்ந்தவங்க ரோமர்கள் அந்த நேரத்தில் சூப்பர் பவர் இன்னைக்கு எப்படி உலகத்தில் சூப்பர் பவராக அமெரிக்காவோ சைனாவோ ரஷ்யாவோ இருக்குதோ அது போல சூப்பர் பவர் அவங்க தான் உள்ளத்துல திகிலை அல்லா போட்டா இப்ப இவர்களுடைய படையும் பின்னாடி வந்துருது அவங்களுடைய படையும் பின்னாடி போயிருது அப்ப இங்க வந்து நாம குறிப்பாக திரும்பி வந்தது பிறகு இந்த நிகழ்வு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நபிசுல்லாஸ்லம் என்ன பண்றாங்க நபிசுல்லாஸ்லம் ஜாபரகு நபுதாலுக்கு ரதில்ல அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுடைய மனைவி ஜாபர் ராபர் ரோட மனைவி வந்து இருக்கிறாங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இருப்பதை பார்த்துட்டு நபிசுல்லாஸ்லம் குழந்தைங்களை பார்த்துட்டு அங்க முடியாம அவங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்திடுறாங்க ஏன்னா நெருங்கண உறவு ரத்த உறவு அவ உடனே என்ன ஆச்சு அப்படி மனைவி கேட்க நபிசிலம் நடந்ததா அதன் பிறகு அவங்க மனைவி கதறி கதறி அழுகுறாங்க இம்மையிலும் சரி மறுமையும் சரி இந்த குழந்தைங்களுக்கு நான் வலி அப்படின்ட்டா பொறுப்பு அப்படின்ட்டா இவங்களை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு ஒரு கண்ணியம் இன்மேல ஒருத்தர் பொருட்படுத்திக்கலாங்க எல்லா சகாபாக்களும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படாங்க நபிசுல்லா கண்ணியன் மனைவி துன்பத்துல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா துன்பம் தாங்க முடியாம அவங்க வந்து கவிதை பாடி அழுகுறாங்க அந்த கவிதையுடைய ஒரு சில அர்த்தங்கள் என்னன்னு சொன்னா என் மேல வந்து புழுதி படிந்து விட்டது நாம எனக்கு இன்மேட்டு இந்த கவலை வந்து தீரவே போனது கிடையாது இந்த துக்கம் என்ன விட்டு இறங்கவே போறது கிடையாது அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு கவிதை வந்து அவங்க பாடுறாங்க அவங்களுடைய துக்கம் தாங்க முடியும் அவர்கள் அப்படியே காலங்கள் ஓடுது காலம் முடியுது முடிஞ்ச பிறகு அவங்க சித்திக்கிறது இல்லாம இத்தாவுடைய காலம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து நிக்காவுக்கு வந்து கேட்கிறாங்க இவங்க ஓகே பண்ணிடுறாங்க நிக்காவும் முடிச்சிருது இப்ப அலிரதில்ல என்ன பண்றாங்க அலிரில்லான ஜாபிர் ரதில் தம்பி அவங்க முன்னாள் அண்ணனுடைய மனைவி ஜாபிர்லோடைய மனைவிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி பாட்டு பண்ணீங்களே கவிதை படிச்சீங்களே என்னுடைய துக்கம் இன்னுமே போகவே போகக்கூடாது நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் இத விட சிறந்த ஒரு துணை கிடைக்க மாட்டாரு அப்படின்லாம் கவிதை பண்ணீங்களே இப்ப ஜாபிர்லானோட சிறந்த ஒரு துணை அவுபகசித்தான் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரைக்கு பின்னாடி வந்து இவங்க வந்து அந்த கவிதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப வந்து கேக்குறாங்க இப்ப இவங்க வந்து உங்களுக்கு இதுவே வேலையா போச்சு அனுப்பிச்சு இதன் பிறகு முகமது அப்படிங்கிற ஒரு மகனும் முகமது பின் வந்து இவர் அபுபக்கர சித்திகளானுடைய மரணத்திற்கு பிறகு அனிரதில்லான திருமணம் முடிச்சுக்கிறாங்க அஸ்மா பின் இவதான் வந்து ஜாபிர் ரதி இல்லானுடைய மனைவியா இருந்தாங்க அவர்கள் ஆக்கப்பட்ட பிறகு அவுபக்கரசானோ திருமணம் முடிச்சுக்கிறாங்க அவர்களுக்கு முகமது பின் அவுபக்கரது இல்லோ குழந்தையும் பிறகு அவுபக்கரது இல்லாம வாயிலாக அப்புறம் அவர்கள் இறந்த பிறகு அலிர் அல்லானும் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க இங்க முகமது பின் அவுபக்கரது இல்ல இவர்கள் அலிர் அல்லானோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க எந்தாலும் சொன்னா எகிப்துடைய கவர்னராக அலிர் அல்லானுடைய ஆட்சியின் போது எகிப்துடைய கவர்னராக இருந்தாங்க அது மட்டும் இல்லாம உமையாக்களோடு போர் நடக்கும்போது இவங்க வந்து அணிலுடைய படையில இருந்து அங்கு சகிதமாக்கப்பட்டாங்க முகமது பின் அபிபக்கிறது அப்ப இங்க நாம முக்கியமா நாம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா காலத்துல ஒரு பெண்ணை அவங்க தனிமேல விட்டதே கிடையாது தனிமேல விட்டாதான் எல்லா பாவத்துக்கும் வழி இன்னைக்கு என்ன நடக்குது முப்பது வயசோ முப்பத்தஞ்சு வயசு கணவன் இறந்துட்டாங்களா அப்படியே அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு அவங்க உண்றதுக்கும் பொருளாதாரம் தேவைப்படுது உடல் ரீதியாகவும் எல்லா பாவங்களுக்கும் அது பலியாகி போயிருது சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் மரணிக்கும் வரை அவங்கள வந்து தனிமலை இருக்கவே விடமாட்டாங்க அவர்கள் பல சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம் வயது முதிர்ந்தவர்களை வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி விதவைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மனவிலக்கு அளிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவங்களை தனிமேலே விடுவதற்கு சகாபாக்களுக்கு விருப்பமே இல்லை இப்ப இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த பலதார திருமணம் அதை பத்தி நம்ம மக்கள் இடத்திலேயே ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது பொதுவாகவே ஆண்கள் தான் அதிகமாக மரணிப்பாங்க அவங்கதான் பொருளாதாரம் தேடப்போவாங்க ஆக்சிடன்ட் அவங்கதான் மரணிப்பாங்க இன்னைக்கு பல இடங்கள்ல பாருங்க ஹார்ட் அட்டாக் வந்து எங்கேயாவது பெண்கள் மரணிக்கிறாங்க அப்படி நம்ம நியூஸ் கேட்கறோமா ரொம்ப நேராக தான் கேட்போம் அதே போல போர்கள் இன்னைக்கு மிலிட்டரி பெண்கள் எடுக்கிறாங்களா கிடையாது ஆண்கள் தான் இன்னைக்கும் சரி என்னை ஆரம்பத்திலிருந்தே ஆண்கள் தான் மரணம் அதிகம் இப்ப போர்ல லட்ச லட்சமாக ஆயிரம் ஆயிரமாக மக்கள் ஆண்கள் கொல்லப்பட்டாங்க இப்ப கூட ரொம்ப கூட ஆப்கானிஸ்தான்ல நேட்டோ படை அமெரிக்கா என்ன பண்ணுச்சு நேட்டோ படை அனுப்பும் போது அங்க ஆப்கானிஸ்தானுடைய முஜாஹ்களை தாக்குப்பிடிக்க முடியாம இவான் இட்லி குறிப்பிடுறாங்க அவங்க வந்து வேக பாக்கிறதுக்காக அங்க போய் சிறையில் இருந்து யுவான் இந்த புக்க எழுதின அவர்கள் கட்டுரையாவது என்ன நடந்துச்சு என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் முஜாஹாக்கு முடியாம என்ன ஆச்சுன்னு சொன்னா பேங்க்ல அசிங்கம் அமெரிக்காவுக்கு அசிங்கம் சின்ன நாடு இவங்களுக்கு ஆயுதமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஏழை நாடு தினம் தினம் பிணமாக வந்துட்டு இருந்தா அசிங்கம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க பே ரா பே கரெக்டி வந்து ட்ராங்க் எடுத்து மாட்டிட்டு போயிருக்கும் இழிவான ஒரு நிலை இருந்துச்சு அப்ப அந்த ராணுவ மக்களுடைய அந்த ராணுவம் இறந்து போனாங்களே அவங்களுடைய மனைவிகள் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு பென்ஷன் தருவாங்க சம்பாதிக்கிற அளவு பென்ஷன் தர முடியாது அப்ப அவங்களுடைய வீட்டுக்கு வெளியிலேயே நாங்கள் விற்பனைக்குன்னே அவங்க போட்டு போட அடிச்சு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை அதாவது ஒரு ஒரு கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு மறுமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்து சஹா பாக்கணும் அப்படிதான் இருந்தாங்க ஒருவன் ஒருவர் ஒருவராக அவர்களை வந்து மனம் முடிச்சாங்க வயசே அவங்க பாக்கல வயசு அதிகமாக இருக்கிற பெண்ணு அப்படிங்கறதும் பாக்கல அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கறத சகாபாக்கள் ரொம்ப ஆணித்தரமாக அவங்க அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு அதுதான் இஸ்லாமிய கொள்கை நம்ம இடத்துல அறவே இல்லாமல் போயிடுச்சு நாம இதை உயிர்த்து எழுப்பணும் ஒரு பெண்ணுக்கு வந்து மறுமணம் திருக்கும் அவங்க ஒரு கணவன் இறந்த பிறகோ அல்லது மனவிலக்கு அளித்த பிறகோ அல்லது வயது முதிர்ந்த பெண்ணையோ திருமணம் முடிக்கிறதுக்கு நாம முஸ்லீம் மக்கள் வந்து முன்வரணும் அதை வந்து நாம இங்க ஒரு படிப்பனியாக எடுக்கணும் அடுத்ததாக இங்க இந்த மூன்று சகாபாக்களுடைய சயிதாக்கப்பட்ட மூன்று சகாபாக்களோட சிறப்பும் முதலாவதாக சயிது பின் ஹாரிசார் இவங்க வந்து கோத்தரத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து ஒரு பயணத்தில் இருக்கும்போது பல்கீன் அப்படிங்கிற ஒரு கோத்தரத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க சொன்னா இவங்களை வந்து கைதி ஆக்கிட்டாங்க பிடிச்ச அந்த நேரத்தில் அப்படிதான் அரபுகள் மத்தியில் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர்களை வந்து ஒரு ஒரு நேர்ம நியாயம் எதுவுமே இல்லாம பாக்குறவங்க எல்லாம் கைதியாக்கி வித்துறது அந்த வந்தமேதான் இருந்துச்சு இப்ப இஸ்லாமெல்லாம் வருவதற்கு முன்னதாக இவங்க வந்து இந்த கோத்திரத்தார்கள் இவங்களை பிடிச்சி அவங்களை கைதியாக்கி அந்த கைதி ஆகிய இந்த சைதி மின்ஹாரி சாரதிய கத்தி சாரதியுக்கு வித்துடுறாங்க கத்தி சாரதியில் ஆனவன் நபிசூர் ஆலசத்துக்கு அன்பளிப்பாக கொடுத்துறாங்க இவங்களை இப்ப நபிசுர் ஆலஸ்தான் இவங்க வந்து வளர்றாங்க எந்த அளவு வளர்றாங்கன்னு சொன்னா இவங்க பருவம் அடையிற அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அவங்களுடைய தாய் தந்தை ஜைது பின் ஹாரிசா ரீதியில் தாய் தந்தை வந்து எங்களுடைய பிள்ளைதான் அப்படின்னு கேக்கும் போது நபிசுல்லா என்ன ஆகுதுன்னு சொன்னா இவர் யார் பக்கம் உங்க சைடு வர கூட்டு போயிருங்க ஏன் கூட இருக்கிறதுனா கூட இருக்கட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கே குடுத்துட்டாங்க அப்பிசுல்லா தேர்ந்தெடுத்தாங்க அப்ப நபிசுல்லால கைதியாக பெறப்பட்ட நபரை ஒருத்தர எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் சொந்த தாய் தந்திட்டு விட போறதுக்கு அவர் தயாரா இல்ல நபிசுல்லா குணத்தை இது வந்து நாம கணக்கெடுத்துக் கொள்ளணும் நபிசுல்லா அதன் பிறகு இந்த சம்பவத்தின் பிறகு அவரை அடிமையுக்கு உரிமை விட்டு சொந்த மகன் போல வளர்த்தாங்க எந்த அளவுன்னு சொன்னா ஜெயிது பின் முகமது அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவங்க பக்காவிலங்க இருக்கிற நேரத்தில் எல்லாரும் ஜெயிது பின் ஹாரிசா அப்படின்னு அழைக்க மாட்டாங்க தன்னுடைய மகன் போலவே வளர்த்தாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு இவர்களுக்கு உம் இல்லானோ இவங்களை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ஒரு அடிமைப்பின்னா இருந்தாங்க இவங்களுக்கு பிறந்தவங்க அப்ப அதன் அதன் பிறகு நபிசுலசம் ஜைனப் ரோதி இல்ல இவங்க யாரும் நபிசுல்லா கசில் ஓன் கசில் நெருக்கம் ரத்த உறவு அப்ப அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒத்து வரல அப்பதான் நபிசுல்லா கட்டளை என்னதான் வளர்ப்பு மகனாக இருந்தாலும் உங்க பேரை கொண்டு அழைக்க கூடாது சொந்த தந்தை பேரை கொண்டுதான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பு மகனாகிய இவங்களுடைய மனவிலக்கு முடிச்ச பிறகு அவனை நீங்க திருமண முடியும் அப்படின்னு சொல்லி அல்லா கட்டளையிட்டு அதெல்லாம் நம்ம முன்னாடியே வரலாறு பார்த்தோம் அப்பிசுல்லாவாஸ்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த சகாபி மேலும் இன்னொரு சம்பவம் இதுக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னா உசாமாபின் செய்தது இல்லாமல் யாரும் செய்தது இல்லாத மகன் அவருடைய தலைமையில நபிசுல்லா ஒரு படையை அனுப்புறாங்க இந்த சிறுவருடைய சிறுவர் அமீரா போட்டிருக்காங்களே நபிசுல்லா அப்படிங்கிற சர்ச்சை வரும்போது நபிசுல்லா அதுக்கு பதில் சொல்றாங்க நீங்க இவர் வந்து அதாவது இவர் எனக்கு நேசத்திற்குரியவர் இவருடைய தந்தை என்னுடைய நேசத்திற்குரியவர் அதன் இவருடைய அமீர் அமீர் பதவி அதாவது இவருடைய தலைமைத்துவம் நீங்க ஏத்துக்கலன்னு சொன்னா அவருடைய தந்தையுடைய பதவியும் நீங்க ஏற்றுக்கொள்ளல அவரை நீங்க மறுக்கிறீங்க என்னையும் அவருடைய இத்தாத்தை நீங்க மறுக்கிறீங்கன்னா என்னுடைய இத்தாத்தையும் மறுக்கிறீங்க நானும் இவரையும் நேசிக்கிறேன் இவருடைய தந்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நபிசுவாசு எப்பேற்பட்ட ஒரு கண்ணியம் ஜஹிதர் ரீல்ல நபிசுல்லுடைய நேசத்திற்கு உரிய ஒரு நபராக இருக்கிறான் மேலும் குரான் சகாபி முழு குரான்லையும் பெயர் கூறப்பட்ட ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் மட்டும்தான் கேமத்த நாள் வரைக்கும் பெயரை சஹாபாக்கள் உச்சரித்துக்கொண்ட சஹாபாக்களும் அதற்கு பிறகு வந்தவர்களும் நாமும் நமக்கு பின்னாடி வரப்போறவங்களும் கேமத்த நாள் வரைக்கும் இந்த பெயரை உச்சரித்துக் கொண்டேதான் இருக்க போறாங்க அல்லாவுடைய குரான் இருக்குது தினம் தினம் இவருடைய பெயர் ஓதப்படுது தினம் தினம் இவருடைய பெயர் உச்சரிக்கப்படுது அல்லாஹ் குரான்ல வச்சு இவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிற பெயர் குறிப்பிட ஒரே அடுத்ததாக அப்துல்ல இவர் வந்து அக்கபா பையத் அதாவது அக்கபா அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்க வச்சு பையத் செஞ்சாங்க அந்த நபர்கள் இவங்க ரொம்ப முக்கியமான பையத் இது அபிசுவாசம் மக்காவில் இருக்கும் அந்த பையத்துல இருந்த நபர்கள் ஒருத்தர் இவர் அப்துல்லா பின்லான் அதே போல இவர் வந்து ஒரு கவிஞராகவும் இருந்தார் பாட்டு அதாவது சஹாபாக்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வகையில நபிசுல்லா பத்தியும் இஸ்லாத்தை பத்தியும் அல்லாவே புகழ்ந்தும் கவிதை படிக்கக்கூடிய ஊக்கமளிக்கக்கூடிய போர்க்களத்துல ஊக்கமளிக்கக்கூடிய வகையில கவிதை படிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தார் அபி உமாமா ரதில்லா அறியக்கூடிய ஹதீஸ் ரெண்டு நபர் நபிசுல்லா கனவுல இருக்கிறாங்க தூக்கத்தில் இருக்காங்க கனவு வருது ரெண்டு நபர் வந்து நபிசிர வந்து தூக்கிட்டு போறாங்க ஒரு மலை மேல வந்து தூக்கிட்டு போறாங்க தூக்கிட்டு போகும்போது அங்கு சத்தங்கள் கொடூரமான சத்தங்கள் வருது அப்ப ஒரு சில நபர்களுடைய ஒரே ரத்தமான வருது தாக்கப்பட்டு ரத்தமான வருது நபிசிரவாசம் கேட்கறாங்க இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும் அங்க தூக்கிட்டு போகக்கூடிய அங்க ரெண்டு நபர்கள் சொல்றாங்க இவங்க எல்லாம் நேரம் வருவதற்கு முன்னதாகவே நோன்பு திறந்தவங்க அதற்காக தண்டனையாக நரகத்தில் வந்து இந்த தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பதில் அளிக்கிறாங்க அடுத்ததாக வாயில வந்து சீல் வாயிலிருந்து சீல் வருது அப்ப துர்நாற்றம் வாயிலிருந்து தாக்கப்பட்டு வாயிலிருந்து சீல் வரும்போது இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் வந்து உண்மையை மறுத்துக்கொண்டு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த குஃபார்கள் அப்படின்னு அந்த இரண்டு பதில் சொல்றாங்க அப்புறம் கடந்து போய் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறாங்க அடுத்த சில நபர்கள்ட்ட இருந்து உடல் முழுவதும் வந்து சீல் உடல் பெருத்து சீல் வெளிவந்து ரொம்ப மோசமான கொடூரமான கலிவரையிலிருந்து வரக்கூடிய நாற்றம் வருது அப்ப இவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது இவங்க வந்து உலகத்துல விபச்சாரம் செய்து கொண்டிருந்த நபர்கள் அப்படின்னு பதிலளிக்கப்படுது அடுத்ததாக பெண்கள் அவங்களுடைய மார்வலத்துல பாம்பு கொத்திக்கிட்டே இருக்குது இவங்க யாரு இது மாதிரி துன்பம் அளிக்கப்படுது யாரு அப்படின்னு கேட்கும் இவங்க வந்து தாய்மார்கள் வாழ் கொடுக்க நிராகரிச்சவங்க தங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ் கொடுக்கறதுக்காக வந்து இவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிலளிக்கப்படுது அப்ப அப்படியே போய் கொண்டு ரெண்டு ஆறு ஆறுகளுக்கு மத்தியில குழந்தைகள் விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக விளையாட்டு கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள் இவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அங்க தூக்கிட்டு போன ரெண்டு பேரும் பதில் சொல்றாங்க இவங்க வந்து முஸ்லிம்களுடைய பிள்ளைகள் பருவமடைவதற்கு முன்னதாக மரணித்த பிள்ளைகள் அப்படின்னு பதிலளிக்கப்படுது அப்புறம் அப்படியே போய்கொண்டே இருக்கும் போது ஒரு மூன்று நபர்கள் அப்படியே உட்கார்ந்து உல்லாசமா மூன்று நபர்கள் வந்து மது அருந்திக் கொண்டிருக்கிறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்கும் போது அங்கு பதிலளிக்கப்படுது நபிசுல அரசுக்கு இவங்கதான் ஜாபிர்லாணுவோம் ஹாரிஸ் அருதி உள்ள ஆனவோம் அப்துல்லா அப்டு ரவா ரிலானோ இந்த சகிதாக்கப்பட்ட மூன்று நபர்கள் இவங்க மூணு பேரும் ஜாலியா உட்கார்ந்து அந்த ஆறுக்கு பக்கத்துல மது அருந்தி கொண்டிருக்கிறாங்க எப்பேர்ப்பட்ட ஒரு கண்ணியம் அவர்களுக்கு இப்ராம் இவங்க மூணு பேரும் உங்களுடைய வருகைதான் எதிர்பார்த்து கொண்டு வெயிட் பண்றாங்க அப்படின்னு பதிலளிக்கப்படும் அப்ப இந்த அதிஸ் வந்து இப்ப ஹிபான் போன்ற கிரந்தங்கள்ல வருது சகியான அறிவு அப்ப இந்த மூன்று நபர்களுடைய கண்ணியம் எப்பேற்பட்ட கண்ணியம் ஜாபி குழந்தைகளுக்கு அப்துல்லா ரவாக இவனுடைய கண்ணியம் எப்பேற்பட்ட வகையில இருக்குது அல்லாவிடத்துல அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த போரை பத்தி இவன் இப்ளகி குறிப்பிட இருக்குது வெறும் பன்னெண்டு முஸ்லிம்கள் மட்டும் தான் சகிதாக்கப்பட்டாங்க வெறும் பன்னெண்டே பேர் அப்ப ஆனா காபில்கள் வந்துட்டு பல நபர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அவர்கள ஒரே ஒரு நபர் மட்டும் காலிதில்லான ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரே நாளில் ஒன்பதாம் வாழ உடைச்சாங்க அப்படின்னு அந்த அளவு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க சரியான முறையில் எண்ணிக்கை தெரியல ஆனா பல நபர்கள் அங்க வந்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்க அப்ப இந்த நிகழ்வை வந்து இப்சீர் ராம தொழில் ஆல இம்ரான்ல பன்னிரண்டாவது வசனத்தை குறிப்பிட்டு மேற்கொள் காட்டுறாரு சந்தித்த இரு சேனைகளில் மெய்யாகவே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது ஒன்று அல்லாஹின் பாதையில் போர் புரியும் கூட்டம் மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பாளர்கள் நிராகரிப்பாளர்களாகியவர்கள் அல்லாவின் பாதையில் போர் புரிவர்களை தங்களை விட இரு மடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர் அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகிறான் படிப்பினை பெறும் பார்வையுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது இது பதில் நேரத்தில் இறங்கிய வசனம் இருந்தாலும் இப்னு கசிர் அமத்திராலியை இந்த இடத்துல இத குறிப்பிட்டு காட்டுறார் அல்லா வந்து அவங்களுடைய கண்ணுக்கு அதிகமாக காமிச்சான் அவர்களை அப்படின்னு அமிருஷ்ர்தி தலைமையில ஒரு போர் அனுப்புற படை அனுப்புறாங்க இதுவும் வந்து இந்த படையில அமிர்பன் ஆசிரதி அப்பதாத்துட்டா முன்னாடியே பார்த்தோம் நபிசுலாச்சனம் தனக்கு நெருக்கமானவங்க அதே போல நம்ம கூட ரொம்ப நாள் இருந்தவங்க அதனால ஒரு ஒருத்தவங்களுக்கு பதவி கொடுத்துடமாட்டாங்க யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் பதவியை தக்காளத்துல உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற பாத்துருக்கோம் அவர் இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்லாத்தை நோக்கி வந்தவங்க ஆனா இவர்களுக்கு உரிய திறமை இருக்கிறனால இவங்க தான் அமீரா போட்டு படையனுறாங்க அம்மனு ஆசிரதி இல்லாம என்ன பண்றாங்க அவருடைய படமையில தலைமையில படையை கிளம்புது இந்த போர் தான் போர் அப்படின்னு வரலாற்று அழைக்கப்பட்டது இந்த படை வந்து பலி அப்படிங்கிற ஒரு கோத்தரத்தை அவங்களை எதிர்கொண்டு இவங்க வந்து நபிசுல்லும் முஸ்லீம்களை தாக்குவதற்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்கும்போது இந்த படையை வந்து நபிசுல்லாசம் அனுப்புறாங்க இந்த பலி கோத்தரத்தை தாக்குவதற்காக அப்ப அங்கு சென்று பார்க்க போய் பார்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்க அவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறாங்கள இவங்க துணைப்படை உதவிக்கு வந்து படை கேட்டு அனுப்புறாங்க நபிசுல்ல வந்துட்டு அபு உபய்தார் அதிபர் தலைமையில ஒரு துணைப்படையை அனுப்பி வைக்கிறாங்க இப்ப அபு உபைதார் ரதில்லு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ரொம்ப பழமையான இஸ்லாத்தர் ரொம்ப தியாகம் செய்த ஒரு நபர் இப்ப எங்க என்ன ஆயுத நபர்கள் மத்தியில் சிலர்கள் என்ன பண்ணிருக்கு அபு உபைதார் அமீரா இருக்கணும் அப்படின்னு அமருப நாஸ் என்ன சொல்றாரு நபிசு என்னதான் அமீராக நியமிச்சு கட்டளை நான் தான் அமீரா இருப்பேன் அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது ஆனா அபு உபைதார் அவருக்கு அமீர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல ஆனா அங்க இருக்கக்கூடிய சில சகாபாக்கள் இந்த மாதிரி சொன்னோட அபுபைதா ரதில்லா அனுபவம் உங்களுக்குள்ள நீங்க எந்த பிணக்கமும் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க அனுப்பினாங்க அதனால அமருபின் ஆசிரதி உள்ள அனுபவம் அமீராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அபுபெய்தில்லு அவங்களே அமீராக இருக்க சொல்றாங்க சொன்னா அமரு அமருபின் ஆசிரதி உள்ள அனுபவம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது குளிப்பு கடமையாயிருது வெற்றின் அதாவது கனவுல வந்து சிலருக்கு எல்லாருக்குமே இந்தியம் வந்து கெட்ட கனவு வந்து இந்திரியம் வெளியாகும் இந்த போர்ல என்ன ஆயிடுது இந்தியம் வெளியாயிருது குளிப்பு கடமையாக இருக்கிறார் கடுமையான குளிரங்க இவரு என்ன பண்ணிடுறாரு ஒழுமட்டும் செஞ்சுக்கிறாரு குளிக்காம கடுமையான குளிரா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாரு ஒளி செஞ்சுக்கிட்டு வந்துடுறாரு நிகழ்வு எல்லாம் நடந்து முடிஞ்சு போர்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த செய்தியை நபிசுல்ல சொல்றாங்க நான் வந்துட்டு குளிக்கல ஒழு செஞ்சுக்கிட்டேன் மரும உற்பத்தி கழிவு கொண்டு ஒழு செஞ்சுக்கிட்டேன் நபி சுல்லாம் அதை எதிர்த்து ஒன்னும் சொல்லல ஆதரித்து சொல்லாம சிரிச்சுக்காங்க இப்ப இங்க புக்காக்கள் என்ன பண்றாங்க சொன்னா இத கடுமையான குளிநாள் நேரத்திலயோ அல்லது உடல் உபாதைகள் உள்ள நேரத்திலேயோ நம்மளால குளிக்க முடியலன்னு சொன்னா நம்ம ஒளி செய்து கொள்வது போதுமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புகா மக்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க பொதுவாக நபிசுலசத்து சுண்ணத் சொன்னா அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் நபிசுலசம் சொல்றதும் சுண்ணத்து அதே அவருடைய செயல்களும் சுண்ணத்து அதே போல அவர் அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் இது மூன்றை தவிர இஸ்லாத்துல எதை செய்வதற்கும் அனுமதி கிடையாது நமக்கு நபிசிலாவசம் சொல்லிக் நமக்கு இஸ்லாம் அது இல்ல அந்த பிரியார் அப்படி செய்ய இந்த பிரியார் இப்படி செய்யறாரு அவரு வந்து ரொம்ப தொழுறாங்க தொழுவ முடியுமா முடியாது அவருக்கு அவரு ஒவ்வொரு தொழுவிக்கு பிறகும் நபிசுலா கிருஷ்ணன் முப்பத்தி மூணு தடவை சுபாண அல்லா சொல்லுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்புல பத்துன்னு வருது ஒருத்தர் புதுசா வந்து காலமெல்லாம் பெரிய ஒரு நல்ல பெரிய நாடி பெரிய ஆளு நல்ல பெரிய ஒரு நபராக இருக்கிறார் நீங்க நாளையில இருந்து அம்பத்தஞ்சு முறை சொல்லுங்க நன்மை நடிப்படல அதிகம் சொல்றது வேற முப்பத்தி மூணு இல்லாம ஆக்கிட்டு ஐம்பத்தஞ்சு நீங்க சொல்லுங்க அவ்வளவு பொறுமையாக ஓதுறோம் சேர்ந்து சத்தமாவே ஓது என்ன தப்பு இருக்கு கேட்க கேட்க கிராத்து கேட்க கேட்க நமக்கு மனம் ஆகும் சத்தமாவே ஓதுங்க அப்படின்னு இன்னைக்கு மாத்திர முடியுமா முடியாது நான் விசிலம் எதாவது அதுதான் தீர் அது அல்லாது இன்னும் எந்த இமாம்களாக இருந்தாலும் சரி எந்த மிகப்பெரிய ஆள்கள இருந்தாலும் இருந்தாலும்ார்க்க விஷயங்கள்ல புதியதாக ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அல்லாவுடைய அல்லாவுடைய சட்ட விதிமுறை இதுதான் அங்கீகரிக்கிறாங்க சிரிச்சுட்டு நபிசிவரசம் முற்றுறாங்க அப்ப புக்காக்கள் இதை ரெஃபர் பண்றாங்க உடல் முடியாத நேரத்திலோ அல்லது இது போன்ற குளிரான நேரத்திலோ ஒழு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக நபிசிவாசம் அனுப்பிய ஒரு ஷராயா எதுன்னு சொன்னா அபு உபய்தா ரதிலைய தலைமையில இது வந்து இப்ளகசீல் அமைத்து குறிப்பிடுறாரு நடக்கல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு ஆனா இப்னு கசீரமி தாளி அவருடைய வரலாற்றுல இதெல்லாம் நடந்த பிறகு சொன்னவங்கள அமிருபு நாசில்லான் தலைமையில நடந்த அந்த போருக்கு பிறகு குறிப்பிடறனால நானும் குறிப்பிடறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து உதயபியா உடன்படிக்கைக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் இந்த சீக்வன்ஸ் இருக்கனால நானும் இந்த சீக்வன்ஸ்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு குறிப்பிட்டுள்ளார் அனுப்பக்கூடிய ஒரு படை குறைசிகளை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய அந்த வியாபார குழுக்கள் அவங்களை தாக்குவதற்காக அனுப்பிய படை கடுமையான முறையில் இவங்களுக்கு பஞ்சமைப்பட்டுச்சு இன்னும் உணவு இல்ல எந்த சொன்னா அபு உபைதார் ரத்தியுள்ளோ ஒரு சஹாபிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேர்ச்சம்பழம் தான் உணவு தருவாரு அந்த அளவு தான் உங்கள்ட்ட உணவே இருந்துச்சு அவ்வளவு கடினமான ஒரு போர் இது அப்ப இதை கேட்ட ஒரு தாபியின் இந்த வரலாறுலாம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு தாபியின் கேட்டாரு எப்படி இந்த ஒரு பேர் உங்களுக்கு போதுமாக இருந்தது அப்படின்னு அந்த படையில இருந்த ஒரு சகாபி சொன்னாரு எதுவுமே இல்லாம இருக்கிறப்ப அந்த ஒரு பேர் வேல்யூ உங்களுக்கு தெரியும் அதோடைய சிறப்பு ஏற்பட்டதுன்னு உனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் ஒரு பேர் சம்பளத்துடைய வேல்யூ என்ன இந்த நிலைமையை பார்த்துட்டு கைஸ்வின் சாதுவின் உபாதாரதும் இவர் என்ன பண்றாரு ஒட்டகங்களை வந்து கடன் வாங்குறாரு காபிர்கிட்ட அங்கிருந்த முஸ்லிகள்கிட்ட ஒட்டகத்தை கடன் வாங்கி கடன் வாங்கி ஒரு நாளைக்கு அஞ்சு ஒட்டகம் குருவா அங்கு பழகிட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்க அளவுக்கு கடன் வாங்கிட்டே இருக்கிறார் இவருடையும் போதிய அளவு பொருளாதாரம் இல்ல இருந்தாலும் இவருடைய கஷ்டத்தை தாங்கிக்க முடியாம இவர் வந்து ஒட்டகத்தை வாங்கி வாங்கி அடுத்து பழியிட்டு கொடுக்கிறாரு மக்களுக்கு தடுக்கிறாங்க சக்திக்கு மீறி நீ கடன் வாங்காத நீ ஏன் உன்னுடைய தலைவில பாரத சுமத்தி கொடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நிறுத்திக் கொண்டு அப்படின்னு சொல்லி அங்க இத தடை விதிக்கிறாங்க தடை விதித்த பிறகு இவங்க பயணப்பட்டுக் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன சொன்னா இவர்களுக்கு அல்லாவுடைய உதவிய பாருங்க பல்லாவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் உதவி வரும் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் கடல்லிருந்து ஒதுங்கி இறந்து கிடக்குது எந்த அளவுக்கு சொன்னா முழு மாதத்திற்கும் இந்த முழு படையும் உண்ண ஆரம்பிக்கிறாங்க அனைத்து வேலையும் இதை தான் உண்டுறாங்க சகாபாக்கள் சொல்றாங்க அந்த உணவை உண்டு உண்டு உண்டு எங்களுடைய வயிற்றுல மடிப்பு அதாவது அவங்க உணவு இல்லாத அளவு ஊட்டச்சத்து இல்லாத மெலிஞ்சிருந்தாங்க இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்களுடைய இவங்களுக்கு தப்பா வர ஆரம்பிச்சிருச்சு உடல்ல வந்து அந்த வயிற்றுல வந்து மடிப்பு தெரியாத அளவுக்கு நாங்கள் அந்த உணவு வந்து நாங்கள் உண்டோம் அப்பேற்பட்ட ஒரு திமிக்கிழம் முழு படையும் தினமும் சாப்பிட்டோம் முப்பது நாள்களுக்கு சாப்பிட்டாங்க தீரலை இந்த திமிங்கலத்துடைய சைஸ் எப்படி இருக்கு அதாவது ஹைட் எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு சகாபாக்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அந்த திமுகத்துடைய அந்த எலும்பு இருக்குல முள்ளு அதை நிறுத்தி வச்சு ஒட்டகம் ஒட்டகத்து மேல ஒரு சஹாபி ஒரு நபரை நிறுத்தி போனாலும் அந்த முள்ள வந்து ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு ரெண்டு முள்ளி சேர்த்து வச்சு ஒரு ஒட்டகத்தின் மேல ஒரு நபர் நின்று போனாலும் அந்த இடத்த தொட முடியாது அப்ப அந்த ஒரு முள்ள அவ்வளவு பெருசு இருக்கு எப்பேற்பட்ட உணவு அவர்களுக்கு இதுல இருந்து வந்துருந்துச்சு முன்னூறு நபர்கள் ஏறத்தால் அந்த படையில இருந்தாங்க மாதம் முழுவதும் சாப்பிட்டு அதே போல அதை வந்து அவங்க பதப்படுத்தவும் செஞ்சாங்க அவங்க தேவைக்கு போக அதிகமாக இருந்து ரிட்டர்ன் வரும்போது நமக்கு தேவைப்படும் அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படி மீன்களை வந்து கருவாடாக்குறாங்க பதப்படுத்தி அது மாதிரி அவங்க பதப்படுத்தவும் செய்து அத வந்து கொண்டு வந்தாங்க மதினா வரும் வரை அதே வந்தாங்க என்ன அல்லாவிடத்துல இருந்து உங்களுக்கு அதுல நீங்க பாதுகாத்து வச்சுங்களேன் அதுல ஏதாவது சில கவலங்கள் இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு நபிசுவாசம் நபிசுராசம் அதுல இருந்து சில உணவு உணவு துண்டுகளை அந்த மீன் துண்டுகளை வந்து வாங்கிக்கொள்றாங்க அல்லாவுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய உதவி மிகப்பெரிய படிப்பினை அல்லாவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து இரண்டாவது பாடம் நமக்காவத்தர் உதவி செய்ய அவருடைய சக்தியை மீறி உதவி செய்யறாரு கஷ்டப்பட்டு உடல உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்க கடன் வாங்கி ஒட்டகத்தை பணிக் கொடுக்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி தடை விதித்தாங்க அல்லாவினா இருந்து இந்த போல உதவி வந்துச்சு அடுத்ததாக வரலாற்று முக்கியமான ஒரு தருணம் இதன் பிறகு வரலாற்றுல வரக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் என்ன பண்றாங்களுக்கு அச்சம் எச்சரிக்கை செய்ய என்ன சொல்றாங்க அரசர்களிட அனுப்ப போறேன் நீங்க பனஈசிரவேலர்கள் அவங்களுடைய நபிமார்களுக்கு முரண்பட்டது போலவும் ஈசாலசனத்துடைய அந்த அவங்க அனுப்பப்பட்ட மக்கள் ஈசாசனத்தோடு முரண்பட்டது போலவும் என்னோட நீங்க முரண்படுறாதீங்க எச்சரிக்கை செய்து சகாபாக்காட்டு சகாபாக்களை குறிப்பிட்டு சில சகாபாக்களை தேர்ந்தெடுத்து அரசர்களுக்கு முக்கியமான சூப்பர் பவர்ஸ் அனுப்புறாங்க இங்க நம்ம கருத்தில் கொள்ளணும் இது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது அங்க இருக்கக்கூடிய உலகத்தில் அந்த நேரத்தில் இருந்த சூப்பர் பவர் எல்லாத்துக்குமே நபிசன அரசு லெட்டர் அனுப்ப போறாங்க பொதுவாகவே யூதர்களாக இருக்கட்டும் அந்த அரசர்களுடைய தலையிட்டுனால தான் அந்த மார்க்கமே நிலை குலைச்சு போனச்சு ஈசாலத்தை எடுத்துக்கோங்க ஈசால எதிர்த்த யாரு அந்த அரசன் தான் ஈசாலத்தை கொலை செய்ய சொல்லி கட்டளை அந்த அரசன் தான் அந்த காலத்திலிருந்து அரசன் தான் அரசனுடைய மிகப்பெரிய கித்தனா அப்ப நீங்க எப்பேற்பட்ட பித்னா வந்தாலும் நீங்க வந்து எனக்கு மாற்றம் செய்திடக்கூடாது அப்படின்னு நபி சில வார்னிங் நபிசிவாசம் என்ன பண்றாங்க எல்லா அரசிய முக்கியமான அரசர்களுக்கு எல்லாத்துக்கும் நபிசிவாசம் கடிதம் அனுப்புறாங்க நபிசிவாசத்துக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது சகாபாக்களை எழுத சொல்லி அவங்க ஒரு மோதலம் முத்திரை இருக்கும் நபிசிவாசனுடைய முத்திரை அந்த முத்திரையை பதிந்து நபிசிவாசம் லெட்டர் அனுப்புறாங்க முதலாவது அதுல ஒரு லெட்டர் வந்து ரோமர்கள் இருக்கக்கூடிய அந்த ரோம சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்துக்கு நபிசராசனம் அனுப்புறாங்க ஹிராக்கில் அந்த மன்னன் அந்த நேரத்தில் அவன் தான் மன்னனாக இருந்தான் இந்த ஹிராக்கிலுக்கு வந்து நபிசராவசனம் திகையால் கல்வி ரதில்ல அவர்களுடைய பொறுப்புல கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க நம்ம இங்க இந்த ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி சுருக்கமா ஒரு வரலாறு வந்து நம்ம பார்த்தவன் அல்ல குறிப்பிடக்கூடிய ஒரு சூறாவே இருக்கு சூரத் அந்த நேரத்தில் வந்து ரெண்டு சூப்பர் பவர் இந்த பாரசீகர்களும் ரோமர்களும் எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுக்குள்ள அடிச்சுட்டே இருக்காங்க இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ரெண்டு பேருமே அப்ப பாரசீகர்கள் வந்து இந்த பெர்சியன்ஸ் என்ன பண்ணுவாங்க ரோமர்களை மொத்தமாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு வெற்றி கொண்டு ஜெருசலம் அவங்களுடைய தலைமையாக இருந்த ஜெருசலத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாமே பண்ணி அவங்க புனிதமாக கருதி கொண்டிருந்த அந்த சிலுவை அவங்களுடைய நம்பிக்கை ஆனா ஈசாலட்சும சிலுவையில் அறையப்படல அல்லா குரான் சொல்றான் அவங்க உயர்த்து எழுப்பப்பட்டாங்க அப்படிங்கறத அல்லா தலை தெளிவா சொல்றான் அது நமக்கு இந்த டாபிக் உள்ள நம்ம வர அவங்க புனிதமாக ஒரு சிலுவையை வச்சுக்கொண்டு இதுலதான் ஈசாலேசனத்தை அரைந்து கொல்லப்பட்ட ஒரு சிலுவை அப்படின்னு அவங்க வந்து எண்ணிக்கொண்டிருந்த அந்த சிலுவையை வந்து அவங்க ரொம்ப காலங்காலமா ரொம்ப புனிதமாக கருதி கொண்டிருந்தாங்க அந்த சிலுவையும் எடுத்துட்டு போயிட்டாங்க பாரசீகர்கள் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு தோல்வியாக இருந்தது ரோமர்களுக்கு அப்ப இந்த நேரத்தில் இந்த ஹிராக்கில் அப்படிங்கிற இந்த மன்னன் தான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக படையை திரட்டி திரட்டி திரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா படையையும் அரேஞ்ச் பண்ணி இந்த பாரசீகர்களை வெற்றி கொண்டு இவங்கள்டு கைவிட்டு போன நகரங்களை மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பாரசீகத்தை வெற்றி கொண்டு அந்த சிலுவையும் திரும்ப எடுத்துட்டு தன் நாட்டுக்குள்ள பயங்கரமான ஆரவாரத்தோட வரவேற்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு பயங்கரமான ஆரவாரம் மலர் தூவி சிவப்பு கம்பளம் போட்டு சொல்ல வேணும் அவ நம்பிக்கை அடிப்படைய சிலுவைதான் அதை திரும்ப கொண்டு வரக்கூடிய நேரத்துல எப்படி ஆரவாரத்தோட வரவேற்பா மக்கள் அரசவை வரவேற்கிறாங்க அந்த நேரத்துலதான் இந்த லெட்டர் வருது சஹாபி நபிசுலாஸ்லம் எந்த ஒரு நேரத்துல இந்த சஹாபி கொண்டு போய் கொடுக்கறாங்க லெட்டரை அந்த நேரத்தில் வந்து நபிசுலாசிரம் அனுப்பி வைத்த இந்த லெட்டர் வருது மன்னுடைய கைக்கு இந்த லெட்டரும் போகுது அந்த லெட்டரை வாங்கி இவரு படிக்கவும் செய்யறாரு ஹிராக்கல ஒரு கவர்னர் வாங்கி கவர்னர் வந்து ஹிராக்கிள் கையில கொடுக்கப்படுது இவர் வந்து இந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு நபிசுல்லா சலாமும் மறைமுகமாக அவருக்கு சலாம் சொல்லாம பிஸ்மில்லா ர இப்ரஹிம் அடுத்து சலாம் நேர்வழியை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் யாரு உண்மையான நேர்வழியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சாந்தியும் சமாதானம் மன்னனுக்கு நபிசுல்லாம் சலாம் சொல்லல மறைமுகமாக யாரெல்லாம் ஏகத்துவத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலுவலம் அங்கு தன்னுடைய தாவா செய்தியை சொல்றாங்க என்னன்னு சொன்னா நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாவுடைய தூதராகிய அல்லாவுடைய அடியாராகிய முகமது எழுதக்கூடிய கடிதம் ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னராகிய ஹிராக்களுக்கு அதுவும் அரசு குறிப்பிடலாம் நபிசுல்லா யாரையும் இறைவனை தவிர அல்லாவை தவிர அரசாக ஏற்றுக்கொள்ளல அங்க அரச்கிற வார்த்தையை பயன்படுத்துற அப்ப ஒரு ஹையர் ஸ்டேண்டர்ஸ் இருக்க ஒரு மனிதனை குறிப்பிடுற மாதிரி குறிப்பிட்டு அந்த ஈராக்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் இது நான் வந்து அல்லாவுடைய அடியார் அல்லாவுடைய தூதர் நீங்க என்ன பின்பற்றினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈடேற்றம் இம்மையிலும் கிடைக்கும் அருமையிலும் கிடைக்கும் நீங்க பின்பற்றலன்னு சொன்னா ரோம் தேசத்து மக்களுடைய அனைவருடைய பாவமும் உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்க பின்பற்றுனீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இரண்டு நன்மை உங்களுடைய நன்மையும் அத்தனை மக்களுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நீங்க பின்பற்ற உங்களுக்கு ஆட்சி உங்களையே நான் நான் இங்கு நியமிப்பேன் ஒரு வசனத்தையும் எழுதி அனுப்புறாங்க நபிசல்ல அபுல் கித்தாப் வேதத்துடைய கிறிஸ்தவர்களுக்கு லெட்டர் போடுறாங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை குறிப்பிடுவாங்க மூன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி வசனம் சூரத்திலும் ஆல இம்ரான்ல அறுபத்தி வசனம் நபியா அவர்களை நோக்கி கூறுவீராக வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் அறிவீர்களாக அதாவது நாம் அல்லாவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் நம்ம ஒருவரும் அல்லாவை தவிர எவரையும் இறைவனாக எடுத்துக் மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று கூறிவிடுங்கள் வசனத்தையும் நபிசுலாசம் இதை படித்த உள்ளம் திடுக்கிட்டு போயிருது மனிதனுடைய வார்த்தைகள் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவா அவருக்கு தெரியுது நாம இதை விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை சார்ந்த ஒரு நபரை அதாவது நபிசுலாசம் சார்ந்த ஒரு நபர்களை கூட்டிட்டு வாங்க அவர் நம்ம விசாரிப்போம் என்னதான் அவருடைய விஷயம் என்னன்னு விசாரிப்போம் சகி புகார் வரக்கூடிய அறிவிப்பு இது நீண்ட ஒரு ஹதிஸ்டத்தை பார்ப்போம் மக்காவிலிருந்து அபுசுஃபியான கூட்டிட்டு அபுசுஃபியான கூட்டிட்டு வந்து ஹிராக்களுடைய சபைக்கு வந்து ஹிராக்கில் வந்து அவங்களுடைய நபர்களையும் நிறுத்தி பயணக்குழுவையும் நிறுத்தி இவர் பொய் சொன்னார் சொன்னா உடனே நீங்க எனக்கு தகவல் கொடுத்தும் அப்படின்னு சொல்லாம உண்மையை சொல்லணும் ஒரு மணி நேரத்தில் போய் நிக்கல உலகத்தில் அந்த நேரத்தில் இருந்த சூப்பர் பவர் அரசர் வல்லரச நம்பர் ஒன் இருக்கூடிய நாட்டுடைய அரசன் அப்ப இவரும் வந்து உள்ளத்துல நினைச்சிருக்க அபு சூப்பியானும் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார் அபுசுஃபியான் நீங்க இந்த முகமது யார் சொல்லு கேட்கும் போது அப்ப அவர் சொல்றாரு இவர் வந்து ஒரு ஒரு பொய்யரு ஒரு ஒரு சூனியக்காரரு பைத்தியம் முடிச்சு எப்பயும் போல தாவா பண்ணும் போது விசுவாசம் மக்கால பண்ணும் அந்த மாதிரி விஷயத்தை சொல்றாங்க இவருடைய அதாவது வம்சத்தில் யாராவது அரசர்களாக இருந்திருக்காங்களா கேட்கிறாங்க இல்ல அப்படிங்கிற அபிசுஃபியான் அடுத்தது இப்ப இவர் நபீரு தன்னை சொல்றாரு இது போல உங்கள யாராவது பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்களா இல்ல அப்படிங்கிறார் அடுத்து இவர்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் ஏழைகளாக இருக்கிறாங்களா பணக்காரராக இருக்கிறாங்களா ஏழைகளாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறார் அடுத்து இவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் அதிகரித்து கொண்டே போறாங்களா இல்ல குறைஞ்சிக்கிட்டே வராங்களா அப்படின்னு கேட்கும் போது அதிகரித்தோண்டே போறாங்க அதே போல அந்த நபர்கள பின்பற்றக்கூடிய நபர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை விட்டு வெளியே போறாங்களா விட்டு வெளியே போறாங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்ல உயிரே போனாலும் அந்த நம்பிக்கையோ இவர் நபித்துவத்துக்கு முன்னாடி ஏதாவது பொய்யெல்லாம் சொல்லிருக்கிறாரா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல இவர் பொய் சொன்னதே கிடையாது அடுத்து இவர் எப்பயாவது ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இவர் ஒப்பந்தத்தை இதுக்கு முன்னாடி முடிச்சது கிடையாது ஆனா இப்ப நாங்க ஒரு ஒப்பந்தத்துல இருக்கோம் இப்ப இந்த உதயபியா உடன்படிக்கை கரெக்டா இருக்குது அப்பதான் இப்ப ஒப்பந்தத்துல இருக்கோம் இவரு இந்த ஒப்பந்தத்தை முடிச்சாலும் முடிச்சிருவாரு அப்படிங்கிறார் சொல்லி காட்டுறாரு பிற்காலத்துல நான் அபிஷுலாஸ பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிருந்தேன் அப்படின்னா இது உன்னதான் சொல்லிருந்தேன் என்னால குறைய சொல்லவே முடியல ஒப்பந்தத்துல இருக்காரு ஒப்பந்தத்தை முடிச்சிருவாரு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒப்பந்த முடிக்கலாசம் நடந்து ஆமா போர் தொடுத்து போயிருக்கோம் எப்படி வெற்றி தோல்விகள் இருக்கும் சில நேரம் அவர்கள் வெற்றி அடைவாங்க சில நேரம் நாங்க வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது அவர் என்ன போதனை சொல்றாரு உபதேசிக்கிறாரு அப்படிங்கும் போது படைத்த இறைவனை மட்டுமே வணங்கணும் என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளணும் விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது அதுபோல இஸ்லாமிய போதனைகள் என்னென்ன போதனைகளோ அவங்க சொன்னது எல்லாத்தையும் நபிசம் சொன்ன போதனைகள் சொல்றாங்க ஹிராக்கில் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு என்ன பண்றாரு நீ சொல்லத நீ சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நான் நிக்கக்கூடிய இந்த இடம் ஒரு நாள் அவருடைய அவருடைய ஆட்சியின் கீழே வரும் அவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிராக்கள் என்ன சொல்றாரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இது வந்து இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது ஒரு நபி இறை இறை வேதம் இது அப்படிங்கறத இத்தனை கேள்விக்கு பிறகு தெல்ல தெளிவாக இவருக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்கு அபுசுஃபியானது அபுசு என்ன அபுசு இங்குதான் வருது பல நேரங்களில் எதிர்த்த இவருக்கு ரோம சாம்ராஜ்யத்துடைய அரசனுக்கு இவர் நபின்னு தெரியுது நம்ம நபர் இவரை வந்து நம்ம எதிர்த்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற மனமாற்றம் முதல் முதல் இந்த இடத்துலதான் வருது அப்ப என்ன ஆகுது அதன் பிறகு ரோம மன்னர் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்கு மக்களுக்கு அங்க வந்து தெரியுது இவர் வந்து நபிசுலாத்துடைய காலை கழுவு அப்படின்னு சொல்றாரு இவர் நபி அப்படின்னு சொல்றாருங்கிற அளவுக்கு தெரிஞ்சு இது இறைவேதான் அப்படிங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அங்க சுத்திருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்றாங்க எல்லாம் கூச்சல் போடுறாங்க இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்படுறாரு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதா விருப்பம் ஹிராக்கிலுக்கு கூச்சல் வந்த பிறகு இவர் என்ன பண்ணாரு பேக் அடிச்சாரு பேக் அடிச்சு நான் உங்களை பண்றதுக்காக ஒரு பதவியில இருக்கும் அதனாலதான் நபிசுலம் பதவியை கொண்டு பயந்தாங்க மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க உண்மையை ஏற்பதற்கு பல நேரங்களில் தவறுல போறதுக்கு பதவி ஒரு தடைகள்லாம இருக்கும் அதே நேரத்தில் நஜமன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார் ஏற்று அபுர்கள் குறிப்பிட்டு காட்டுறாரு இந்த லெட்டரை படிக்கும் போது ஹிராக்கினுடைய நெத்திலிருந்து வேர்வை வலிஞ்சு உழுந்துச்சுன்னு அவ்வளவு கனமான ஒரு முறையில நபி லெட்டர் இருந்துச்சு இப்ப அவருக்கு உண்மை விளங்கியும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுடைய கூச்சலால அவருடைய அரச பதவியினால அவர் அதன் காரணத்தினால அவர் உண்மையை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டார் இப்ப அடுத்த நபிசுல்லா அலுவலம் அனுப்பிய லெட்டர் வந்து கிஸ்ராவுக்கு அனுப்பினார் அதாவது பாரசீக மன்னருக்கு பெர்ஷியன் எம்பயர் இதனுடைய மன்னனுக்கு அனுப்பப்பட்டுச்சு இந்த லெட்டரை வந்து அப்துல்லா பின் குதாஃபா ரதி கையில கொடுத்து நபிசுல்லா அனுப்புறாங்க இந்த லெட்டர்ல நபிசுல்லா அலுவலம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னா இதே போல இதே கண்ணடுதான் இதுல வந்து பர்ஸ்ட் பிஸ்மில்லா ரஹமானி ரஹீம் அடுத்து வந்து நேர்வழியை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு வந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அதன் பிறகு நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு ரெண்டு கூலி உங்களை உங்களை பின்பற்றக்கூடிய நபர்களும் உங்களுடைய கூலி நீங்க பின்பற்றணும் சொன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கான பாவமும் உங்களுக்கு தான் சேரும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களே மன்னனாக நியமிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவங்க நெருப்பு வணங்கியாக இருந்தாங்க மஜூசிகளாக இருந்தாங்க நீங்க வந்து மஜூசிகளாக இருக்காதிங்க நெருப்பம் உங்களை படைத்த இறைவன் ஒருவனையே வணங்குங்க அப்படின்னு நபி சொல்லா அலுவலம் வந்து இவர்களுக்கு போதனை செய்து அனுப்புறாங்க என்ன கிஸ்ராவுக்கு கடுமையான கோவம் வந்து அந்த லெட்டரை கிழிச்சு போட்டு என்னுடைய அடிமை என்னுடைய அடிமையுடைய பெயர் வந்து எனக்கு முன்னாடி குறிப்பிட்டு ஆட்சிய வந்து அவரு வந்து இப்படி கேக்குறாரு அல்லாவுடைய அதாவது பொதுவாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர் நபிஸ்டைய நடைமுறை அல்லாவுடைய கட்டில என்னன்னு சொன்னா ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கு மட்டுமே உரியது ஆட்சி அதிகாரம் அல்லா சொல்லக்கூடியதான் நடக்கணும் நபிமார்களுடைய குறிப்பாக பின்னாடி வந்த நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் சொன்னா பின்னாடி வந்தவங்களுக்கு அல்ல அதாபுகளை இறக்கியிருப்பான் லூத்தலஸ்துறை சமுதாயம் நூவல்துறை சமுதாயம் இது போல மூசாலசலத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய நேரத்தில் இருந்தான் எதிரிகளுக்குடைய தண்டறைகளை அவர்களுக்கு முஸ்லீம்களை கொண்டே போரிட்டு நீங்க வந்து அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து அதாபுகளை வந்து அல்லாஹத்துல விடுமா அப்ப ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அல்லாவிற்கு மட்டுமே உரியது அப்படிங்கறத நம்பி சார் குறிப்பிட்டு அனுப்பும்போது இந்த கிஸ்ரா மன்னன் என்ன பண்ணிருந்தா லெட்டரை கிழிச்சு போட்டுட்டு அடிமை என்னுடைய அடிமை அவ்வளவு திமராயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஏன்னா கிஸ்ராவுடைய அந்த அவங்க வந்து அந்த நேரத்துல சூப்பர் பவராக இருந்தாங்க அரபுகள்லாம் அடிமையாச்சு கிழிச்சு போட்டு என்ன பண்றாங்க போடும் போது நபிசுலன் கிழிச்சு போட்டு கிஸ்ரா என்ன பண்றான்னு சொன்னா இந்த மன்னன் வந்து என்ன இங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறான் யமனுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறான் அங்க வந்து பாதான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து மன்னராக இருக்கிறார் கவர்னராக இருக்கிறார் யமன்ல இந்த கிஸ்ராவுடைய ஆட்சினா நடக்கூடியவர் அனுப்பி இவங்களுக்கு லெட்டர் இருக்கிற பாதான் அப்படிங்கிற மன்னர் என்ன பண்றாரு கவர்னரு ரெண்டு பேரை அனுப்புறாரு அதுல ஒரு ஒரு பேரு அபாதவே இன்னொரு ஹர்ஹர ரெண்டு நபரை அனுப்பி இவங்களை போய் நபிசுலாஸ்தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆர்டர் வந்து இருக்கு அரெஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இஸ்லாமியர்களுடைய எதிரிகள் பல நேரத்தில் படையை திரட்டி கொண்டு வந்தவங்க இவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பயங்கர சந்தோஷம் தேன்கூட கை வச்சுட்டாங்க இவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க சூப்பர் பவருக்கு லெட்டர் அனுப்பி நபிசில்லாச்சினும் மிகப்பெரிய ஒரு புளியில் போய் உழுவப்படாது கைது பண்ண வந்துட்டாங்க வைக்க வேண்டிய இடத்துல கை நம்ம நம்மளால தான் தோற்கடிக்க முடியல நம்மளால தான் அவங்களை வந்து ஜெயிக்க முடியல இப்போ வைக்க வைக்க கூடாத இடத்துல கை வச்சுனா இவங்க ஒளிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் மதினாவுக்குலாம் வழி அனுப்பி இவங்க ரெண்டு பேர்த்து வழி அனுப்பிச்சு வச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் மதினா வந்துட்டு நபிசுல்லா அலுவலம் லெட்டரா வந்து அவங்க படிக்கிறாங்க அந்த கிசரா அனுப்பி வச்ச லெட்டரை வந்து படிச்சுட்டு அந்த லெட்டரில் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசர் கிசரா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அந்த மன்னன் அரசருக்கெல்லாம் அரசர் அந்த அரசான்ஸ் பாரு ஒரு லெட்டர் சூப்பர் பவர்ல இருந்து வருது இந்த லெட்டர் படிக்கிறாங்க கைது பண்ணி நபிசுல அரசு கேள்வி என்ன தெரியுமா நீங்க தாடி வைக்கலூர் எங்களுடைய அரசன் வந்து தாடியை சிறக்க சொல்லியும் மீசையை வைக்க சொல்லியும் தடிமனான மீசன் வச்சிருந்தாங்க அப்ப இந்த லெட்டரை படிச்சு நபிசராஜுக்கு பயமோ எதுவுமே கிடையாது அப்போ அரசன் தாடியை சிறக்க சொல்லியும் மீசையை வைக்க சொல்லியும் கட்டல திரும்ப அவங்க கேட்கறாங்க எடுத்துட்டு வச்சிருக்கீங்க நபிசுவாசம் என்ன பண்றாங்க உங்களுடைய அரசனை என்னுடைய அரசன் நேற்று நைட்டு கொண்டுட்டான் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி நபிசுவாசம் ஒரு லெட்டரை திரும்ப இந்த விஷயத்த சொல்லி நீங்க பாதாண்ட நீங்க போங்க அதாவது உனக்கு கிடைக்கும் நீ சொன்னதே என்ன சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க போய் பாதாண்ட போயிடுறாங்க பாதாண்ட போன பிறகு அங்க இவங்க போன பிறகு அவங்க வெயிட் பண்ற அவங்களுக்கு செய்தி வரல அங்க இருந்து அரசாங்க பத்தியோ எந்த செய்தி வரலா அதே சிவசங்குடைய மகன் சொந்த மகன் ஆட்சிக்காக சொந்த தந்தைய கொன்னுட்டு ஆட்சிக்கு ஆட்சி கட்டுல உட்கார்ந்தான் நபிசிவாசம் எப்படி சொன்னாங்க எப்படி அவன் அந்த கடிதத்தை கிழிச்சானோ அதே மாதிரி அவனுடைய ஆட்சியை கிழிப்பான் அப்படின்னு நபிசிவாசம் சொன்னது போலவே அனுபத்தை அதாவது ஆட்சி இருந்தது போய் சொல்லி அவங்களுக்கு அந்த செய்தி தான் வரல சொந்த மகனே கொன்னு ஆட்சியில் அமர்ந்தது எந்த செய்தியும் வரல வெயிட் பண்ணுவோமே இவர் சொன்னது உண்மையானு பார்ப்போம் வெயிட் பண்ணிக்கொண்டே கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு போயிருக்கா இருக்க முடியும் லெட்ரையும் எல்லா விஷயம் கேள்விப்பட்டிருக்காரு வசனங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போதும் அதே போல இவர் கரெக்டா அங்கரங்குனா எப்படி இவர் கரெக்டா சொல்றாரு எல்லாமே அவர் சொல்றாரு சொன்னா கண்டிப்பா இவர் வந்து நபியா அல்லாவுடைய நபியாவதா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாதானும் இஸ்லாத்திய எடுத்துக்கொள்றாரு இப்ப பாதான் அந்த மன்னன் அதாவது கிஸ்ராவுடைய மகன் கொண்டுட்டு அரியானை ஏறானே அவன் வந்துட்டு அப்பா யார் யாரெல்லாம் வந்து அரசராக மன்னராக கவர்னராக வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவனுடைய ஆதரவாளர்களை போடுறாங்க இப்ப பாதான் அவங்களை வந்துட்டு என்ன பண்றாரு இவர் அரியானிலருந்து இறக்கி வேற ஒரு கவர்னர் போடுறாரு அப்ப பாதான் அதன் ஒரு முஸ்லீமாக வாழ்றாரு அந்த எமன் நாட்டிலேயே அப்ப என்ன விதம் சொன்னா அதன் பிறகு நபிசுல்ல அவருக்கு வந்து எகிப்து அலெக்சாண்டியா லெட்டர் போடுறாங்க இந்த லெட்டர் வந்து இவருடைய கையில கொடுத்து அனுப்புறாங்க அங்க இதே போல லெட்டர் படிக்கப்படுது இந்த நபிசு ஹிராக்கிலுக்கு அதே மாதிரிதான் லெட்டர் இவங்களும் வந்து வேதத்தை வந்து நபிசுலா இந்த வசனத்தை குறிப்பிட்டு உங்களுக்கும் நமக்கும் காமனா இருக்கிற அல்லாவை அல்லாவே அல்லாத நம்ம வேற யாருக்கும் இணை வைக்க கூடாது அப்படிங்கிற வசனத்தையும் மேற்கோள் காட்டி நபி சுல்லா சார் லெட்டர் அனுப்புறாங்க இப்ப இதை உடனே இந்த ஹாத்து பின் அபிபர்கிட்ட இந்த மன்னர் முகவகேஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா அவர் நபிதான நீங்க அவர் வந்து மக்காவில் இருந்து விரட்டி அடிச்சாங்க ஓடி வந்து மதினா உட்காந்த கேக்கிறார் ஆத்திபுரில் என்ன கேட்கிறாரு அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஈசாலும் அவர்களை மேற்கோள் காட்டி அவரு நபி தானே அந்த மன்னர் டைரிஸ் மன்னர் வந்து அவரை கொலை செய்ய கட்டளை இடும்போது அந்த மன்னருக்கு எதிராக துவா செய்து அந்த மன்னரை கொலை செய்ய சொல்லல நல்லா உயர்த்தி கொண்டான் அப்ப நீங்க அவரை பின்பற்ற இந்த முகவிகேஸ் என்ன கொண்டாரு நீ மதி நுட்பமான ஒரு நபர் மதிநுட்பமான நபரிடமிருந்து வந்த அதாவது நபிசல்லாசிலிருந்து வந்த ஒரு நுட்பமான நபர் நீயே அப்படின்னு சொல்லி இவருக்கு புரியுது உண்மை புரியுது ஆனா உண்மை ஏற்றுக்கொள்ளல அதன் பிறகு இவரு வந்து இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளவும் எதிர்க்கவும் இவர் என்ன பண்ணிருந்தாரு நல்ல முறையில இவரை அனுசரிச்சு லெட்டர் கொண்டு வந்தவங்களை அனுசரிச்சு விருந்து புதேசெல்லாம் பண்ணி மூன்று அழகான அடிமைகளை கொடுத்து அனுப்புறாரு கைதிகளை அதுல அந்த அடிமைகள்ல மூன்று நபர்கள்ல ஒரு பெண்ணை வந்து நபிசுல்லா அல்லமும் அவர்கள் அவர்களிடம் இருந்தாங்க அவர்களுக்கு இப்ராஹிம் என்கிற ஒரு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைய வந்து மௌத்தாச்சு சிறு சிறு அப்ப இதெல்லாம் நபிசுராசலம் போட்ட கடிதங்கள் இதன் பிறகு அடுத்தது நபிசுரா அப்படியே கடிதங்கள் அதன் பின்னர் நடந்த அமர்வு எல்லாம் வர வரக்கூடிய அமர்வுகள்லாம் பார்ப்போம் இந்த லெட்டர் வரைக்கும் பிரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுமே சில லெட்டர்கள் இன்னைக்கும் இந்த லெட்டர்கள் இருக்குது நபிசுராஸ்லம் முத்திரையோடு இருந்த அந்த லெட்டர் இந்திரளவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கருத்து இருக்கணும் அடுத்ததாக நபிசுராஸ்லாம் எடுத்த நகர்வுகள் என்னென்ன அப்படிங்கறதா அடுத்தடுத்த அமர்வுகள்ல இன்சா நம்ம பார்ப்போம் واخر دانا الحمد لله رب العالمين. السلام عليكم வர الله وبركاته